நீங்கள் இதுவரை நேரம் கேட்ட இந்த பாடல்களை எழுதிய பாடலாசிரியர்கள் புதுவை ரத்னதுரை கு வீரா சுரேஷ் கலைப்பருதி உதயலட்சுமி செந்தோழன் ஆகியோர் இந்த பாடல்களை இனிய குரலில் பாடியவர்கள் எஸ் சாந்தன் ஜெயா சுகுமார் கல்பனா ரஞ்சித் திப்பு விஜய் ஜேசுதாஸ் இசை அரசன் சந்திரமோகன் சைந்தவி ஆகியோர் பாடலின் பின்னணியில் சுபாசினி பாடகி மணிமொழி கானகி ஆகியோர் இந்த பாடல்களுக்கு மட்டமைத்து இசையமைத்தவர் இளைய இசையமைப்பாளர் அதியமான் அவர்கள் சிறந்த முறையில் இந்த பாடல்களை ஒலி வடிவமாக்கியவர் முரளி ஒலிப்பதிவு உதவி இசைக்குன்றன் இந்த பாடல்களுக்கான அணிசை கலைஞர்களாக பங்கேற்றவர்கள் கீபோர்ட் அதியமான் வயலின் இசையன் பேஸ்கிட்டார் தோமஸ் தபேலா இசை பிரியன் இரா சிவராமன் ட்ரம் சதா திருமாறன் ஆகியோர் நிர்வாகம் கேஸ்ட்ரோ அறிமுக குரல் கு இந்த ஒளிநாடாவை உருவாக்கியவர்கள் தமிழீழத்தின் தாய் கலையகமான நிதர்சன நிறுவன தர்மேந்திரா வெளியீடு கடலிலே காவியம் படைக்கும் விடுதலை புலிகளின் கடற்புலிகள் மீண்டும் ஒரு ஒலிப்பாடல் தொகுப்புடன் சந்திக்கிறோம் வணக்கம் புலிகளின் தாகம் தமிழீழ தாயகம்